அரஞ்சனி தேவை ஒரு கப் எண்ணெய் தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் பொடிதாக நறுக்கியது ஒன்று இஞ்சி ஒரு துண்டு வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று மிளகாய்த்தூள் ஒரு சிட்டிக்கு உப்பு ருசி கேற்ப கருவேப்பிலை சிறுறது அளவு மைதா தேவையான அளவு ியன் ஃபின் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கிடைக்கிற கடையில் கிடைக்கும் அப்படி கிடைக்கலாம் பிரெட் கம்ஸ் வாங்கிக்கலாம் தேவையான அளவு சீஸ் தேவையான அளவு இதுக்கு டிப்புக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ரெண்டு ஒன்றை ஸ்பூன் எள்ளு வேர்க்கடையில் அரைக்கப்படியும் உப்பு ருசிக்கிறப்ப செய்முறை முதல்ல நம்ம இட்டாலியன் அரைஞ்சனை ரெடி பண்ணிடுவோம் ஒரு ஸ்டவ் பார்த்து ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருவோம் அதாவது ஒரு கப் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி நம்ம சாதாரண உப்பா பண்றோம்னா லைக் கொழைய வரணும் வேண்டாம் அப்படின்னு நினச்சா ரெண்டே கால் கப் தண்ணி ஊற்றினா போகிறோம் இது கொஞ்சம் குழைய வேக விடணுன்றதுனால மூணு கப் தண்ணி கொதிக்க விடுறோம் அப்புறம் வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கலாம் இஞ்சி பொடியா துடி வச்சிடலாம் பச்சை மிளகா பொடியா சப் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியை வந்து பியூரை பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானல் வச்சுட்டு வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிப்போம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருவோம் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் போட்டு வறுத்துடுவோம் உளுத்தம் வறுத்துட்டு பச்சை மிளகாய் போட்டுவிடுவோம் பச்சை போட்டு கருவேப்பிலையும் போட்டுவிடுவோம் இப்போ இஞ்சியும் பொடியாக கட்டினதை போட்டுருவோம் நல்லா வதக்கிடுவோம் இஞ்சி ராஸ் மல் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த ரவையை இந்த எண்ணெயிலே போட்டு டாஸ் பண்ணிவிடுவோம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் மூணு நாலு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி பியூரியா இத கலந்துருவோம் கலந்துட்டு ஒரே வச்சுட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு அதை போட்டு கலந்துட்டு அந்த கொதிக்கலயே தண்ணி எடுத்து இதுல கொட்டி நல்லா வேக விடுவோம் மாதிரி உப்பு கலந்து வச்சிடலாம் கலந்து விட்டு நல்லா வேக வச்சிட்டு நல்லா வெந்த குழஞ்சி வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை இறக்கி ஆற வச்சிருவோம் அது ஆறினதும் அதுக்கு வந்து நடுவுல அது உருட்டிட்டு நடுவுல அந்த சீஸ் எடுத்து அதில் வச்சுருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பவுலில் மைதா நமக்கு தேவையான அளவு மைதா வச்சுட்டு எவ்வளோ வேணுமோ அது மைதா மாவு கரைக்கிறவங்களே அது தோசை மாவு மாதிரி கரைச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுவோம் இன்னொரு பவுலில் பேன் கோக் க்ரம்ஸ் எடுத்து வச்சுவோம் இந்த உருட்டினு அரை ரவை உப்பாவை எடுத்து இந்த மைதாவில் டிப் பண்ணி எடுத்துவோம் டிப் பண்ணி எடுத்துட்டு இந்த பான் கோக் டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஸ்டவ் வச்சுட்டு ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு இந்த பால் சைடில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி இட்டாலியன் அரஞ்செனி தயார் இது ஆக்சுவலாக நம்ம வந்து காலையில உப்புமா செஞ்சிருந்தோம் மீந்திருச்சு அப்படின்னா கூட இது ஈவினிங் வந்து இந்த மைதாவும் பேங்கோ க்ரம்ஸ் வச்சுட்டு ஸ்பீடாக கிடகிடன்ட்டு அந்த இட்டாலியன் அரஞ்சென்னி ரெடி பண்ணிடலாம் அது மட்டும் இல்ல ஒரு டிப் தயார் பண்ணலாம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு ஒரு வானல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி அதை போட்டுருவோம் எள்ளு போட்டுவோம் தக்காளி போட்டுருவோம் வேர்க்கரல போட்டுட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஆரின உடனே அதை எடுத்து மிக்சியில போட்டு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு கலந்து அரைச்ச எடுத்து வச்சோம்னா சுப்பமான டிஷ் தயார் இந்த டிப்பை வந்து அரைஞ்சென்னு சாப்பிட்டு சுப்பரவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே விடும் சந்திப்போம்